ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து காரணிகப் பிதர்க்களை உத்தேசித்து நாம் ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ செய்கிற பொழுது அனைத்து காரணிகப் பிதற்களையும் எப்படி சேர்த்து செய்யணும் என்பதை பார்த்துன்னு வரும் அதில் தர்மசாஸ்திரம் ஏதே காரணிக்காகுவையாகா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நமக்கு காண்பிக்கிறது இவர்கள் எல்லோரும் காரணிகப் பிதற்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்கு அதில் நம் சொந்தங்களில் பல பேர்கள் விடப்பட்டு போயிருக்கு அந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் அந்த லிஸ்டில் இல்லையோ அவர்களை அதிகப்படியாக சேர்த்து செய்யலாமா அல்லது அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டியதில்லையா அப்படிங்கிற கேள்விக்கே பதிலாக பார்த்துன்னு வரோம் இந்த விஷயத்தில் தர்மசாஸ்திரம் எந்த எந்த காரணிக பிதர்க்களை சொல்லியிருக்கோ அவர்களை மாத்திரம்தான் நாம் சேர்த்துக்கணும் அதிகப்படியாக நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் நமக்கு அந்த வரிசையே நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஏழு கோத்திரத்தையும் சுற்றி உள்ள ஏழு கோத்திரத்திலேயும் யார் யாரெல்லாம் இல்லையோ சேர்த்துக்கோ அப்படின்னு பொதுப்படையாக சொல்லியிருந்தால் நாம் அப்படி சேர்த்துக்கலாம் எப்போது நமக்கு தர்மசாஸ்திரம் ஒரு வரிசைப்படுத்தி நமக்கு காண்பிச்சுருக்கோ அப்போது அவர்களை மாத்திரம்தான் நாம் சேர்த்துக்கலாம் அதிகப்படியாக சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி பார்க்குற பொழுது தகப்பனார் கூட பெரியப்பா சித்தப்பா தகப்பனாருடைய சகோதரர்கள் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் இல்லை அவர்கள் காலமாயிட்டார்ன்னா அவர்களையெல்லாம் எப்படி சேர்த்துக்கணும் என்பதை இன்னொரு தர்மசாஸ்திர கிரந்தம் நமக்கு காண்பிக்கிறது தர்மசிந்து என்கிற தர்மசாஸ்திர கிரந்தம் இந்த விஷயத்தை விரிவாக நமக்கு காண்பிச்சிருக்கு வைத்தியநாத தீட்சி தீயத்தில் அது விஷயமாக சொல்லல்ல அப்படின்னா ஏன் தர்மசிந்துவிலே அது விஷயமாக விரிவாக சொல்லப்பட்டதுனாலே திரும்பவும் சொல்ல வேண்டாம் என்பதனாலே வைத்தியநாத தீட்சி தீயம் என்கிற அதை விட்டுவிடணும் என்று நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடாது புரிஞ்சிக்க விடாது நம்முடைய ஆச்சாரத்தில் பல விஷயங்களை தர்மசிந்துவிலிருந்தும் நிர்ணய சிந்து என்கிற கிரந்தத்திலிருந்தும் ஹேமாத்ரி என்கிற கிரந்தத்திலிருந்தும் நடைமுறையில் நிறையா விஷயங்களை எடுத்துட்ருக்கோம் அந்த விஷயங்கள் வைத்தியநாத தீக்ஷி தீயத்தில் விரிவாக சொல்லப்படலை சொல்லப்படலை என்பதனாலே விடணும் அப்படின்னோ இவர் சொன்னதை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளணும் மற்ற வழிகளை விட்டுடணும் என்றோ நாம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது இந்த வைத்தியநாத தீட்சி தீயத்தில் வரிசைப்படுத்தி காண்பித்த காரணிக பிதருக்கள் இல்லாமல் அதிகப்படியாக இன்னொரு ஐந்து காரணிக பிதற்களை இன்னொரு கிரந்தம் நமக்கு காண்பிக்கிறது அவர்கள் யார் அப்படின்னு பார்த்து அவர்களையும் நாம் சேர்த்துக்கணும் இந்த காரணிக பிதற்கள் வரிசையில் தனித்தனியாக செய்யணும் அவர்களுக்கும் செய்யணும் யார் அவர்கள் அப்படின்னா இப்போது பித்ருவியர்கள் சொல்லப்பட்டிருக்கு தகப்பனார் கூட பிறந்த சகோதரர்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய புத்திரர்களையும் தனியாக சேர்த்துக்கணும் பித்ருவிய புத்திரன் அப்படின்னு சேர்த்துக்கணும் அடுத்ததாக பெண் சொல்லப்பட்டிருக்கு ஜாமாதா மாப்பிள்ளை அவரையும் தனியாக காரணிகப் பிதர்களாக எடுத்துக்கணும் மூன்றாவது பாகினேயா அதாவது சகோதரியனுடைய பிள்ளைகள் அவர்கள் நாம் முதல்ல பார்த்த லிஸ்டிலே வரல அவர்களையும் தனியாக நாம் சேர்த்துக்கணும் அதாவது மருமான் மருமானை தனியாக காரணிக பிதர்க்கல்லே சேர்த்துக்கணும் அடுத்தது மாமியார் மாமனார் காரணிக பிதர்க்கல்லே வரார் மாமியார் சொல்லப்படல்ல ஆனால் மாமியாரையும் தனியாக சேர்த்து செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஐந்தாவதாக உபாத்தியாயர் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் அவரையும் தனியாக காரணிக பெத்திருக்கல்லே சேர்த்துக்கணும் என்று காண்பிக்கிறது இந்த ஐந்து பெயர்களையும் அதிகப்படியாக நாம் இந்த வரிசையில் சேர்த்துக்கணும் சேர்த்துண்டு அவர்களுக்கும் தனித்தனியாக கோத்திரம் பெயர் சொல்லி சொந்தம் சொல்லி பண்ணணும் சிராதமாக செய்கிற பொழுது ஆவாகனத்திலேயும் பிண்டப்பிரதானத்திலேயும் தர்ப்பணமாக செய்கிற பொழுதோ கடைசியிலையும் சேர்த்து செய்யணும் மேலும் இதில் ச தகப்பனாருடைய சகோதரர்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய மனைவிகளெல்லாம் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்குற பொழுதோ இதற்கு புருஷ விஷயே சபத்னி காணாம் ஸ்திரீ விஷயே சபர்த்திருக்க சாபத்திய காணாம் கர்த்தவ்யம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது இப்போ பித்ருவியம்னு பண்ணுறோம் தகப்பனார் கூட பிறந்த சகோதரர்கள் அப்படி சொல்கிற பொழுது புருஷர்களை சொல்கிற பொழுது சபத்னி கம் என்று அவர்களுடைய மனைவி இல்லாத பட்சத்தில் சேர்த்துக்கணும் ஸ்திரீகளை சொல்கிற பொழுது பெண்களை சொல்கிற பொழுது அவர்கள் கணவர்களும் இல்லாத கணவரும் இல்லாத பட்சத்தில் சபர்த்திருக்காமனு சேர்த்துக்கணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தால் கோத்திரம்ர்மானம் வசுரூபம் பித்ருயம் சபத்னீகம் ஸ்வதானமஸ்தர்பஜாமி அப்படின்னு பண்ணணும் சித்தப்பா பெரியப்பாக்களுக்கு பண்ணுற பொழுதும் இப்படி புருஷர்கள் சொல்கிற பொழுது சபத்னீகம் என்று சேர்த்துக்கணும் மனைவி இல்லாத பட்சத்தில் அதே போல் பெண்களுக்கு சொல்கிற பொழுது கணவர்களும் கணவரும் இல்லை அவர்களுடைய குழந்தைகளும் இல்லை அப்படின்னா அவர்களையும் சேர்த்துக்கணும் இப்போது அத்தைக்கு சொல்கிறோம்னா பித்திருபகினி அப்படின்னு சொல்கிறோம் அல்லது பித்ருவசா அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சொல்லி பண்ணும் பொழுது கோத்ராம் தாம் வசுரூபாம் பித்ருபகினிம் சபர்திருக்காம் ஸ்வதானமஸ்தர்பஜாமி அப்படின்னு பண்ணணும் குழந்தைகளும் இல்லை அப்படின்னா கோத்ராம் தாம் வசுரூபாம் பித்ருபகினிம் சபர்திருக்காம் சாபத்தியகாம் வசுரூபாம் சுதான மஸ்தற்பஜாமி அப்படின்னு பண்ணணும் அப்படி சேர்த்துக்கணும் நாம் அதிகப்படியாக அவர்களுடைய பெயர்களை கோத்திரம் பெயர் சொல்லி சேர்த்து கொள்ளக்கூடாது இவர்களை சொல்லும் பொழுதே அவர்களையும் சேர்த்து செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கோ அதன்படி நாம் அதை செய்யணும் ஆனால் தனித்தனியாகத்தான் செய்யணும் சேர்த்து கடைசியில் தத்தத்கோத்ரானு தத்தச்சர்மனஹா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா நம் தகப்பனாருக்கு முன் தலைமுறையில் உள்ள காரணிகப் பிதற்களையும் சேர்த்துக்கணும் நாம் இந்த வரிசையில் சொல்லப்படாத காரணிக பிதற்கள் நிறையா இருக்கா அவர்களையும் சேர்த்துக்கணும் என்பதற்காக கடைசியில் தத்தத்கோத்ரானுன்னு சேர்த்துக்கிறோமே தவிர அதிலேயே எல்லோரும் வந்துடுவா அப்படின்னு பொதுப்படையாக செய்யக்கூடாது யார் யாரெல்லாம் இதில் இடம்பெறுகிறான்னு பார்த்து யோஜனை பண்ணி எழுதி வச்சுண்டு இதற்காக பரிசிரமப்பட்டு நாம் செய்யணும் வருஷத்தில் ஒரு முறை பண்ணுறோம் அதை நன்றாக யோஜனை பண்ணி பார்த்து எழுதி வச்சுண்டு அப்படி செய்துவிட்டால் நமக்கு அதனால் வரக்கூடியதான லாபம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு வருஷம் நாம் அதை செய்து பார்த்தால் மனதிற்கு புலப்படும் இப்போ இந்த மகாலயத்தையே சக்கரன் மகாலயம் என்று ஒன்று வருது அதை அன்னரூபமாக பொழுது இவர்கள் அனைவர்களுக்கும் தனித்தனியாக ஆவாகனமும் வரும் இவர்களுக்கு பிண்டப்பிரதானமும் தனித்தனியாக நாம் செய்ய வேண்டி வரும் அப்படி ஒரு வருஷம் நாம் செய்தால் நம் மனதிற்கு மிகவும் அமைதியாக இருக்கும் ஆற்றில் நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்டு நிற்கக்கூடியதான காரியங்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கிறத நாம் அனுபவித்து பார்க்கலாம் இந்த விஷய இந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் எடுத்துக்கொண்டோ இந்த மகாலய பக்ஷத்தை நாம் அனுஷ்டிக்கணும் மேற்கொண்டோ அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்